எூத்தி ஐம்பத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் நபி சலல்லாகும் அலிஹ் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினால் அது நன்றாக விளங்கும் வரை மீண்டும் மீண்டும் மூன்று முறை கூறுவார்கள் மேலும் அவர்கள் ஒரு கூட்டத்தாரிடம் வந்தால் அவர்களுக்கு மூன்று முறை சலாம் கூறுவார்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கே இது பொருந்தும்